शिवसाररंभा शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यता वंदे गुर परंपरा श्रुतिस्मृतिपुरा आलय कलयत्द शोक शक्यं पादरायन சூதிரபாஷ் வந்தே பகவந்த புனஸ்வந்தோ வை ருக்கோரு மூதவிபி வோமவா திணா மூத்த द्र कर्णे भी शृणुयाम देवा भद्रम पश्येम शजत्रैर दुष्टुवाहुंसूषे मेविततायु स्वस्ति न इंद्रो वृद्धस्रवा स्वस्ति न भूषा विश्व ஸ்வஸ்தாட்சியோ அரிஷனேமிகஸ்பம் சாந்தி ஷாந்தி ஹரி ஓரு நமஹோ இன்ற நல்ல நேரத்துல எல்லாரும் வந்து இங்க கூடியிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம் நம்ம இந்த உபனிஷத்தை வந்து இந்த பஸ்ட் ரூபன் முன்னாடி வந்தோம் இந்த உபநிஷத்தை வந்து நம்ம இமாலயத்தினுடைய அடிவாரத்தில் கங்கக்கரை தீரத்துல தயானந்த ஆசிரமத்தில் புனிதமான பூஜை பண்ணி கங்காதரேஸ்வருக்கு பூஜை பண்ணி முண்டன பூஜெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சோம் டீடெயிலா எடுத்துட்டு போனோம் இந்த உபனிஷத்தை முதல்ல இன்ட்ரோடக்ஷனே வந்து எல்லா உபனிஷத்துக்கும் அது இன்ட்ரோடக்ஷன் அது கம்ப்ளீட் வேதா வேதாந்தத்தை பத்தி அங்கேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வருஷமா நீங்களும் நானும் போராடி ஓகே இதை இன்னைக்கு முடிச்சுட்டோம் காலம்பரை முடிச்சுட்டோம் வெற்றிகரமா முடிச்சுட்டுமே அப்புறம் இப்ப என்ன அப்படின்னா முடிச்சத திருப்பி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண ரிவைஸ் பண்றத எதுக்குன்னா திரும்ப வந்து உபநிஷத்தை படிக்கணும் ஓகே நேத்திக்கு வந்து சாப்பிட்டோம் முந்தா நேத்திக்கு சாப்பிட்டோம் இல்லையா எவ்வளவு நேரம் சாப்பிடணும் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு இருக்கணும் ஓகே அது போல இந்த உபனிஷத்து அந்த சத்தியம் புரியற வரைக்கும் இது இது ஒரு அழகான உபனிஷத்து இந்த முண்டக்க உபனிஷத்து அதனால இந்த உபனிஷத்து வந்து வேதத்தை சார்ந்தது நான்கு வேதத்துல அதர்வன வேதத்தை சார்ந்தது இதுல வந்து எப்படி பிரிச்சிருக்கு அப்படின்னா முண்டக்க கண்டே அத்தியாயம் பகுதி ஓகே சாப்டர் செக்ஷன் அறுபத்தி நாலு மந்திரம் இருக்கிறது இந்த ஒரு வருஷத்துல நம்ம படிச்சது அறுபத்தி மந்திரம் படிச்சிருக்கோம் இந்த நம்பரே லக்கி நம்பர் சிக்ஸ்டி ஓகே இந்த அறுபத்தி நாலு சோ அந்த அறுபத்தி நாலுல நம்ம பஸ்ட் ஒரு சைடு நான் சொல்றேன் நான் இந்த உபநிஷத்தை எப்படி கேட்ச் பண்ணிக்கலாம் ஓகே அதுல வந்து சூத்திர வாக்கியம் விற்தி வாக்கியம் வியாக்கியானம் அப்படின்னு பிரிச்சிருக்கேன் நான் எப்படின்னா சூத்திர வாக்கியத்துல என்ன அது சொல்ல வந்தது டிக்ளரேஷன் பண்ணது இதுதான் அப்படின்னு சொல்ல போறோம் இதுதான் நான் இந்த உபநிஷத்துல சொல்ல போறேன் அது என்னது பரா தது அக்ஷரம் அதிகமியே அப்படின்னா என்ன யார் ஒருவர் இந்த அழிவற்ற பரபிரம்மத்தை அடைவதே அந்த அக்ஷர பிரம்மத்தை அடைவதே பராவித்யா அப்ப டாபிக் என்ன இந்த உபநிஷத்துடைய டாபிக் பராவித்யா டாபிக் அது என்னது அக்ஷர பிரம்மம் அழிவற்ற பரபிரம்மம் அது இது சூத்திர வாக்கியம் விறத்தி வாக்கியம் என்ன எத்தது அத்ரேஷம் அக்ராக்கியம் அகோத்திரம் அவர்ணம் இது ஆறாவது மந்திரம் அதில் என்ன சொல்றது எத் பூதயோனிம் பரிபக்ஷந்தி தீராகா பரிபக்ஷந்தி தீராகா உபனிஷத்துக்கு பிடிச்ச வார்த்தை வந்து ரெண்டு வார்த்தை ஒண்ணு தீராகா இன்னொன்னு மூடாகா இப்ப நாமெல்லாம் யாரு தீராக வந்துட்டீங்களா அதனால தீரா இன்னொன்னு சொல்ல வேண்டாம் அண்டர்ஸ்டு ஓகே அதனால மந்திரத்துல அந்த அக்ஷர பிரம்மம் சொல்லிச்சு இல்லையா உபனிஷத்து அதை பத்தின லக்ஷணம் சொல்லப்படுது லக்ஷணம் அந்த லக்ஷணம் சொல்லிட்டு அந்த லக்ஷணமுடைய பிரம்மன் அது வந்து கண்ணுக்கோ காதுக்கோ இந்திரியங்களுக்கோ ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எதனாலையும் அதனால உருவாக்க முடியாது அப்படிப்பட்ட இந்திரியம் அப்படி சொல்லிட்டு இந்திரியத்துக்கு வாக்குக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது இந்த பிரம்மஸ்வரூபம் அப்படி சொல்லிட்டு பரிபஷ்யந்தி தீராக அப்பேற்பட்ட பரபிரம்மத்தை அடைவதற்கு முயற்சி பண்ணக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் தீரர்கள் அப்படி சொல்லிட்டு அதாவது இந்த ஜகத்திற்கு உபாதான காரணமாக இப்படிப்பட்ட பிரம்மத்தை விவேகிகள் தீரர்கள் விவேகிகள் அறிகிறார்கள் யார் அறிகிறார்கள் விவேகிகள் அறிகிறார்கள் இது வந்து விருத்தி வாக்கியம் வியாக்கியானம் என்ன அப்படின்னா யார் அடைந்தவர்கள் பிரம்மவேத பிரம்மைவ பவதி இதை அறிகிறார்கள் சொன்னோம் முதல்ல பிரம்மத்தை அறிமுகப்படுத்துது அக்ஷர பிரம்மத்தை அந்த அக்ஷர பிரம்மத்தை அடைய அறிய விரும்புகிறவர்கள் தீரர்கள் மூணாவது கன்குளூஷன் என்ன அவர்கள் எப்படி அடைந்தார்கள் பிரம்மவேத பிரம்மைவ பவதி பிரம்மத்தை அறிந்து கொண்டதனால் பிரம்மத்தை அடைந்தவர்களாவார்கள் அடைந்தார்கள் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்றது எதனால் அடைந்தார்கள் அதனுடைய பலன் என்ன அதெல்லாம் வியாக்கியானம் விளக்கம் முதல்லேஷன் அப்புறம் பிரீஃப் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன குகா கிரந்தி பய விமுக்தா ஓகே கிரந்தி முடிச்சு மனசுல இருக்கிற முடிச்சு அவித்யா அஜ்ஞானம் இக்னரண்ட் நம்மளை பத்தீங்கன்னா இக்னரண்டை விதித்தவர்கள் அஜ்ஞானத்தை நீக்கியவர்கள் அதனால என்னாச்சு தரத்தி பாப்மானம் அவருக்கு புண்ணிய பாபம் கழிந்துவிட்டது அதனால என்னாச்சு தரத்தி சோகம் அதனால அவர்கள் சோகம் கிடையாது துன்பம் கிடையாது துயரம் கிடையாது பிரச்சனை கிடையாது சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்கள் இது மூணு சேர்ந்து அதுக்கு பேரு ஜீவன் முக்தி இந்த ஜென்மத்திலே இங்கேயே இப்பொழுதே ஆனந்தத்தை அடைந்தவர்கள் எதனாலையும் பாதிக்கப்படாதவர்கள் ஜீவன் சொல்லி அதுக்கு அமிர்தக பவதி இதுலாம் ஒரே ஸ்லோகத்தில் இருக்கிறது கடைசி செக்ஷன்ல இருக்கிற ஒன்பதாவது மந்திரம் அமிர்தகா பவதி அவர்கள் இறந்த பிறகு மரணத்திற்கு மரணம் கொடுத்தவர்கள் சாவுக்கு சாவு கொடுத்தவர்கள் திரும்பவும் பர்த் டெத் என்ற சிக்கலில் உட்கொள்ளாதவர்கள் விதேக முக்தியை அடைந்தவர்கள் இந்த பலனுடைய பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சிக்கிறதுனால வரக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ஜீவன் முக்தி விதேக முக்தி உயிரோடு இருக்கும் போதே சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவர்களுடைய நடத்தை என்னை பாதிக்காமல் இறந்த பிறகு திருப்பி பிறப்பற்ற அடையும் இந்த பலனுடைய பிரம்ம வித்யாவுட பலன் அப்படி சொல்லி இது ஒரு செகண்ட் எப்படி இதை இன்டர்பிரட் பண்ணலாம் சொல்றேன் செகண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா எப்படிப்பட்டது அப்படின்னா இது பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது ஓகே இது வெரி ட்ரெடிஷனல் பரம்பரை எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கிறது சதுர்முக பிரம்மா கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கிறது இந்த சதுர்முக பிரம்மா யாரு மும்மூர்த்திகள் ஒருவர் சாதாரண ஆளு இல்ல ஏதோ ராமசாமி குப்புசாமி இல்ல இவரு வந்து சதுர்முக பிரம்மா அந்த சதுர்முக பிரம்மா கிட்ட இருந்து அந்த ஞானத்தை அவரு இனிஷியேட்டர் அவரு கொடுத்த ஞானத்தை இன்னைக்கு கலியுகத்துல மாம்பழத்துல சென்னையில நாம படிச்சிருக்கோம்னா பல கோடி வருஷமா இது வந்துட்டே இருக்கிற இந்த ஞானம் இன்னி வரைக்கும் வற்றாது ஜீவஊற்றா கங்கையா வந்து ஓகே அப்ப பிரம்மாஜி கூறியது என்ன அப்படின்னா பராவித்யா அபராவித்யா அந்த பராவித்யா அபராவித்யா பத்தி அந்த ரிஷிகளுக்கு ஒருத்தர் ஒருத்தருவா சொல்லப்பட்டது எப்படி பிரம்மாஜி போய் பிரம்மாஜி அவர்கிட்ட வந்த சிஷ்யன் அதர்வா அதர்வாக்கு சொன்னார் இந்த வித்திய இப்ப நம்ம கத்துக்க வித்திய பிரம்மாஜி அதர்வாவுக்கு சொன்னார் அதர்வா என்ன பண்ணாரு அங்கீரருக்கு சொன்னார் அங்கீரர் என்ன பண்ணாரு பரத்வாஜருக்கு சொன்னார் பரத் வாஜர் யாருக்கு சொன்னாரு அங்கீரஸுக்கு சொன்னார் அங்கிரஸ் யாருக்கு சொன்னாரு சவுனக்கருக்கு சொன்னார் சவுனக்கர் வந்து பல பேருக்கு சொல்லி சொல்லி சொல்லி பரமார்த்தானந்துக்கு சொன்னார் பரமார்த்தானந்தா பிரம்ம யோகானந்த சொன்னார் பிரம்ம யோகானந்தா உங்களுக்கு சொல்றாரு அவளதான் இந்த வித்யா மேலேந்து டெவலப் ஆகி வந்திருக்கு இது ஒரு ஆறு பேர் குரு சிஷ்யா குரு சிஷியா இருக்கிறது இப்ப லேட்டஸ்ட் குரு சிஷ்யா யாரு அப்படின்னா தபவன் மகராஜ் தபவன் மகராஜ் அவர் உத்தரகாசியில இருக்கிறார் தபவன் மகராஜ் கிட்ட போய் சின்மியாஜி படிச்சார் சின்மியாஜி கிட்ட போய் தயானந்து படிச்சார் தயானந்த போய் பரமார்த்து படிச்சார் பரமார்த்து போய் குரு பிறந்தா படிச்சான் கிட்ட பிரம்மயோகானந்தா படித்தான் ஜென் பிரம்மயோகந்தா சிக்ஸ்த் ஜென்ரேஷன் இருக்கு ரிஷி பரம்பரையா இருக்கிறது அதனால இந்த உபனிஷத்தை கடைசி முடிக்கும் எப்படி முடிக்கிறது பரம ரிஷி நம பரம ரிஷி அந்த பரம்பரையில வந்திருக்கிற ரிஷி பரம்பரைகளுக்கு நாம் நமஸ்காரம் பண்ணி கிராட்டிடியூட் அது ஒண்ணுதான் நம்ம பண்ண முடியும் வேற எதுவும் அவங்க கேட்கல புரியல அதனால அப்படி முடிக்கிறது இது ஒரு செகண்ட் லெவல் பஸ்ட் லெவல் ஒன்னு சொன்ன செகண்ட் லெவல் சொன்னு லெவல் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த மந்திரத்தில் ரகசியங்கள் இருக்கிறது அதுல வந்து இந்த ஒன்னாவது முண்டக்கால முதல் முண்டக்கால இரண்டாவது கண்டால முதல் மந்திரம் ததே தத் சத்தியம் அப்படி சொல்றது ஓகே அல்லது செகண்ட் முண்டக்கா முதல் கண்டா முதல் மந்திரம் தே தியம் அப்படி சொ சரி அதுக்கப்புறம் மூணாவது முட்டுக்கா இரண்டாவது கண்ட கடைசி செக்ஷன் கடைசி பதினோராவது மந்திரம் எதுல முடிகிறது சத்தியம் சத்தியம் ததே தத் சத்தியம் நான் சொல்வது முற்றிலும் உண்மை உண்மை அறுதியிட்டு சொல்ற இந்த நான் சொல்வது முற்றிலும் உண்மை நம்புங்கள் அப்படி சொல்லி இது மூணாவது பேட்டர் ஓகே இப்ப நம்ம உபனிஷத்துக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நம்ம ஒவ்வொரு செக்ஷனா உள்ளர போறதுக்கு ஒன்னு ஒன்னு ஒன்னு மந்திரம் இருக்க அந்த மந்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பிரம்ம வித்யாயாம் சர்வ வித்யாம் பிரதிஷ்டாம் சர்வ வித்யாம் பிரதிஷ்டம் எதுல பிரம்ம வித்யாம் ஓகே இந்த பிரம்மாஜி அதர்வனுக்கு சொன்னாரே எப்படிப்பட்ட வித்யா அவர் சொன்னாரு எப்படிப்பட்ட எஜுகேஷன் அவர் டீச் பண்ணாரு அப்படின்னா இந்த பஸ்ட் டீச்சர் பிரம்மாஜி தன்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படிப்பட்டது சொன்னாருன்னா பிசிக்கல் கெமிக்கல் கெமிக்ஸ் பிசிக்ஸ் பயோ பயாலஜி பயோ டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் இருக்க கம்ப்யூட்டர் அண்ட் அதர்ஸ் ஆல் த எஜுகேஷன் செக்யூலர் எஜுகேஷன் அண்ட் செக்யூலர் எஜுகேஷன் அண்ட் சேக்ரெட் எஜுகேஷனுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாம உலகத்தில் இருக்க எஜுகேஷனும் எப்படிப்பட்ட வித்யான வித்யா அதிஷ்டானமாக இருக்கிற வித்யா பிரம்ம வித்யா ஓகே இவர்த பிசிக்ஸ் இவரது ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்திலையும் படிக்கிற வித்யா ஜீரோ ஜீரோ ஜீரோ ஜீரோ ஜீரோ ஜீரோ ஜீரோ எத்தனை ஜீரோ போட்டாலும் அத்தனை ஜீரோ பக்கத்தில் அத்தனை ஜீரோக்கு நடுவில் இந்த பக்கம் ஒண்ணு போட்டீங்கன்னா என்ன ஆயிடுறது அந்த பக்கத்தில் ஒன் போட்ட ஒன் பிளஸ் ஜீரோ டென் ஆயிடுறது நாலு ஜீரோ இருக்கிறது இவ்வாறு எல்லாம் பிடிச்சுட்டேன் அதெல்லாம் வெறுமன ஜீரோ மாத்திர இந்த பக்கம் பிரம்ம வித்யா போடல ஜீரோ நாட் ஹீரோ பிரம்ம வித்யா படிச்சா ஹீரோ மீது அதர் வித்யா படித்தா ஜீரோ அப்படின்னு நான் சொல்லலப்பிரம் வித்யாயாம் சர்வ வித்யா பிரதிஷ்டா அப்படின்னு பிரம்மாஜி சொல்றாரு இந்த வித்யாலாம் கொடுத்த அந்த பிரம்மாஜியோட ஒய்ஃப் யாரு சரஸ்வதி அவ கொடுக்குற எஜுகேஷன் தான் இவரத படிக்கிறது எஜுகேஷன் ஓகே அதனால இவர் வந்து இந்த சரஸ்வதி அம்மா இருக்கு கொடுத்ததெல்லாம் அபரா வித்யா பிரம்மாஜி சதுர்முக பிரம்மாஜி கொடுத்தது பராவித்யா பிரம்ம வித்யா அதனால பிரம்ம வித் பிரம்ம வித்யா யூஸ்லீஸ் என்ன எதுக்கு சொல்றோம் நீ எவ்வளவு தூருக்கு பெரிய ஆளும் இப்ப வந்து லேட்டஸ்ட் நமக்கு அதிகமா பணத்தை அள்ளி குவிச்சு பெரிய ஆளான யார் அவரு போட்டு போட்டு பணத்தை போட்டு உலகம் முழுக்க போச்சு உலகத்தில் எல்லா பணமும் அவங்களை வந்து சந்தோஷம் இருக்கணும் வேண்டாம் எனக்கு நான் வந்து கர்மயோகம் பண்ண வரேன் அப்படின்னு வந்தான் ஓகே நான் சர்வீஸ்க்கு வந்துட்டேன் சேவா பண்றதுக்கு வந்து இது எனக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணலை சரிதான் இல்லையா அதனால நம்ம இங்க வந்துருக்கோம் ஒன் போட்டு வித்யால ஒன் போட்டு அந்த ஜீரோலாம் ஓகே குட் அப்போ முதல் மந்திர என்ன சொல்றதுன்னா பிரம்ம வித்யா தான் சர்வ வித்யாவுக்கு பிரதிஷ்டம் அப்படி உபதேசம் பண்ணாரு அதுக்கப்புறம் மூணாவது மந்திரத்துல பிரம்மாஜி முதல் மூணு மந்திரம் இந்த பிரம்ம வித்யா பத்தின குளோரி கொடு அதனுடைய புகழை பத்தி ஸ்துதி பண்றது எப்பேற்பட்டது இந்த பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்றது ஆக இந்த முதல் செக்ஷன்ல என்னன்னா கிட்டத்தட்ட போர் டு நைன் எல்லாத்தையும் இந்த உபனிஷத்துடைய சாரத்தை பத்தி சொல்லிடுது என்ன டீச் பண்ண போறோம் அத பத்தினுடைய சாரத்தை சொல்லிடுது எப்படி பகவத்கீதையில இரண்டாவது அத்தியாயத்துல முழு எழுநூறு ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட ஓகே அது போல முதல் செக்ஷன்ல போர் டு நைன் மந்திரம் கம்ப்ளீட்டா எல்லாத்த பத்தி சொல்றது எல்லா சொல்றது அப்போ இதுல வந்து எப்படி இருக்கிறது ஆரம்பிக்கிறது குரு சிஷிய வாதத்தில் உரையாடல்ல இருக்கிறது இது குரு யார் இங்க நம்ம இதுல கடைசியா வந்த பரம்பரையில் வந்த குரு அங்கிரஸ் சிஷ்யா சவுனகா ஓகே ரெண்டு பேருக்கு உள்ள பண்றது அதுல உலகத்திலே கேட்க முடியாத ஒரு கேள்வி கேட்டான் அற்புதமான கேள்வி அது அது அந்த கேள்வி ஓகே இந்த கேள்வி வந்து போறோம் உங்களுக்கு கஷ்மி சர்வமிதம் விஜாத்தம் பவதி ஓகே சர்வ விஜானம் பவதி தெரிஞ்சுண்டா எத ஒன்ன தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் அனைத்தையும் தெரிஞ்சதுக்கு சமானமாக அதை எனக்கு சொல்லுங்க எனக்கு எவ்வளவு புத்தி அனுப்பி பாருங்க சும்மா எக்ஸ்ட்ரா எல்லாம் படிச்சுட்டு மொத்தத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை சொல்லுங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் எப்படி முடியும் ஹிஸ்டரி தெரிஞ்சா ஜாகிரபி எப்படி தெரியும் தெரியும் தெரிஞ்சா சயின்ஸ் எப்படி தெரியும் நபர் இல்லையா ஜென்ரலா ஓகே அப்போ இந்த கேள்வியினுடைய ஆழத்தை நாம அறிஞ்சுக்கணும் என் சிருஷ்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஸ்டி இந்த யூனிவர்ஸ் இதனுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை தெரிஞ்சுடா இந்த ஹோல் யூனிவர்ஸ் நான் தெரிஞ்சுக்க முடியும் இவன் கேள்வி கேட்கும் போது நெட் இல்ல இன்டர்நெட் கிடையாது இப்படி பட்டன் போட்டி மேல எல்லாம் போய்கிற இப்ப வந்து இந்த சந்திராயணம் போட்டோ பிடிச்சு முதல் போட்டோ அடிச்சிருக்கு பாத்தீங்க போட்டோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த போட்டோ சந்திராயணத்துக்கு அப்படியே எடுத்திருக்கிறது அப்படிதான் இல்லை அவனுடைய காலத்தில் ஓகே மொத்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி வழி அப்படின்னு கேட்கிறான் அப்போ இதுக்கு தெரிந்து கொண்டால் காரியத்தை அறிந்ததாகும் காரணத்தை அறிந்து கொண்டால் காரியத்தை அறிந்து கொண்டதுக்கு சமமாகும் ஓகே அதுவும் அதனுடைய மூல காரணம் அது இம்பார்டன்ட் அப்போ சிருஷ்டி காரியம் அதனுடைய மூல காரணத்தை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்து கொண்டதாகும் அப்போ சொல்ற இருக்கிற அந்த ஓனர் இருக்காரு பரவாயில்ல விட அவருக்கு கோல்டு அங்க இருக்கிற நகையெல்லாம் எவ்வளவு நகை இருக்குன்றது அவருக்கு தெரியாது என்ன டிசைன் நகைல இருக்கு அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் ஸ்டாக் எடுக்கிற போது எப்படி எடுப்பாரு கோல்டு கோல்டு தெரிஞ்சதுன்னா போறோம் ஓகே அதுல வேற வேற வேற பார்ம்ஸ் இருக்கிறது நகைகள் அதை பத்தி அவருக்கு கவலையே கிடையாது ஓகே ஏன்னா அவர் மூல காரணத்தை தெரிஞ்சு வச்சிருப்பார் டெய்லி ஸ்டாக்கு டோட்டல் எவ்வளவு கிலோ இருக்கிறது எவ்வளவு கிலோ போயிருக்கிறது அவளை தெரிஞ்சிருந்தா போறதா அதுக்கு அவர் அப்போ ஏக்க காரண விஜ்ஞானேனா புரிஞ்சுங்க ஏக்க காரண விஜ்ஞானேன அநேக காரியம் விஜானம் பவதி அநேக்காரியம் விஜயானம் பவதி அப்போ குருவானவர் சொல்றாரு அந்த ஏக்க காரணம் என்ன அந்த ஏக்க காரணம் அக்ஷரம் பிரம்மா அந்த அக்ஷரம் பிரம்ம எப்படி சொல்லிக்கலாம் பிரம்ம விஜ சர்வ விஜம் பவதி சொல்லலாம் இல்லையா பிரம்ம விஜ்ஞானேன சர்வ விஜானம் பவதி கொஞ்சம் பாலோ பண்ணிக்கிட்டே வந்தா தான் புரியும் புரியாது வருது ஓகே அப்போ இந்த ஒண்ணு ஒண்ணு இந்த பிரம்ம விஜ்ஞானம் சொல்லிட்டா பிரம்ம விஜானத்தினால சர்வ விஜானம் அறியும் அப்படின்னா அந்த பிரம்ம விஜானம் பிரம்மனுடைய லட்சணம் சொல்லி ஆகணும் ஓகே அந்த பிரம்ம ல ஆறாவது மந்திரம் பியூட்டிஃபுல்லா சொல்றது அக்ராகியம் அகோத்திரம் அவர் அபானிபாதம் அந்த பிரம்ம லட்சணம் அது காதுனால கண்டு கேட்க முடியாது கண்ணுனால பார்க்க முடியாது சுவைக்க முடியாது தொட முடியாது பேச முடியாது ஒண்ணுதெல்லாம் பண்ண முடியாது இது எல்லாத்துக்கும் அதுதான் உங்க கண்ணை எல்லாத்தையும் பார்க்கலாம் உங்க கண்ணையே உங்க கண்ணால பார்க்க முடியாது அது மாதிரி அதுவாகவே இருக்கிறது அப்படி சொல்லி முடிச்சார் மந்திரம் வந்து ஒரு முக்கியமான மந்திரம் அதாவது பிரம்ம லட்சணத்தை பத்தி கூறுகின்ற மந்திரம் ஓகே அப்படி சொன்ன பிறகு என்ன விளக்குறாரு இதுல இந்த சிருஷ்டிக்கு இந்த காரணம் எப்படிப்பட்ட காரணம் சொல்லியாச்சு இப்போ இந்த டேபிள் வரத்துக்கு டேபிள் வரத்துக்கு என்ன காரணம் இருக்க மரமே டைரக்டா ஜி பூம்பு வந்துருமா இது வரத்துக்கு இன்னொன்னு காஸ்ட் வேணும் தேவைப்படுறது ஒண்ணு வந்து மெட்டீரியல் காஸ்ட் இன்னொன்னு காஸ்ட் ஓகே அப்படி இருந்துதான் முடியும் இப்ப வந்து பானை இருக்கு ஓகே இந்த பானை வரத்துக்கு களிமண் வேணும் அதுக்கப்புறம் பாட் மேக்கர் வேணும் குயவன் வேணும் ரெண்டு விஷயம் வேணும் எப்படி ஒரு ஒண்ணு ப்ராடக்ட் வந்திருக்கு அதுக்கு ரெண்டு விதமான காரணம் வேணும் நிமித்த காரணம் உபாதான காரணம் நிமித்த காரணம் இன்டலக்சுவல் காஸ்ட் உபாதான காரணம் மெட்டீரியல் காஸ்ட் ரெண்டு விதமான காஸ்ட் இருந்தால் ஒழிய ஒரு காரியம் எஃபெக்ட் ப்ராடக்ட் உருவாக முடியாது ஓகே அப்படியே இல்ல வந்தி திங் நமக்கு தெரிஞ்ச விதமான காரணம் இருந்தாகணும் நிமித்த காரணம் உபாதான காரணம் இருந்தாகணும் ஓகே சரி அப்போ இந்த சிருஷ்டி வந்திருக்க ஹோல் யூனிவர்ஸ் அதுக்கு காரணம் பகவான் பிரம்மன் ஈஸ்வரா ஓகே அந்த ஈஸ்வர பிரம்மன் எப்படி இதுக்கு நிமித்த காரணமா உபாதான காரணமா அவர் நிமித்த காரணமாகவும் இருக்கிறார் உபாதான காரணமாகவும் இருக்கிறார் எப்படி முடியும் அப்படி நமக்கு அதெல்லாம் டீட்டெயிலா படிச்சு சொல்ல மாட்டேன் இப்ப கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அப்படின்ன நிமித் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுன்னா அப்புறம் நம்ம அப்படியே நாலஞ்சு மணி நேரம் ஆயிடும் ஓகே நீங்க பழைய நோட்ஸ் பாத்துக்கீங்க அப்படின்ன நிமித்த உபாதான காரணம் பிரம்மா அப்ப நிமித்த உபாதான காரணம் பிரம்ம அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இதுல டெவலப் பண்ணிட்டு எப்படி போலாம் அப்பின்ன நிமித்த உபாதான காரண ரூப பிரம்ம விஜ்ஞானேன சர்வ விஜானம் பவதி கரெக்டா ஏக்க விஜ்ஞான சொன்னோம் அந்த ஏக்க விஜான பிரம்ம விஜ்ஞானேன்னு சொன்னோம் அந்த பிரம்ம விஜ்ஞான எப்படிப்பட்ட விஜ்ஞானம் பிரம்மன் நிமித்த உபாதான காரணம் பரிபூர்ணமா சொன்ன சர்வ விஜம் பதி இப்பேற்பட்ட பிரம்மத்தை தெரிஞ்சிக்கிறதுனால நீ அனைத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி சொன்ன அப்புறம் இதனுடைய விளக்கத்தை சொன்னார் எப்படி சொல்ற நிமித்த உபாதான காரணத்தை எப்படி சொல்ற என்ன எதுவுமே நிமித்தம் ஒண்ணு இருக்கிறது உபாதானம் ஒண்ணு இருக்கிறது அதுக்கு பியூட்டிஃபுல்லா இந்த உபநிஷத்து சொல்றது இப்ப வந்து நீங்க எத போய் உலக நியூஸ் எல்லாம் போய் பாக்குறீங்க நெட்ல போய் பாக்குறீங்க மாடர்ன் டெக்னாலஜி இந்த மாடர்ன் டெக்னாலஜி ஓல்டு டெக்னாலஜி ஓகே நெட் வந்திருக்க ஸ்பைடர் கிட்ட வந்திருக்கு ஓகே அந்த ஸ்பைடர் நெட் தான் இங்க சொல்றது ஓகே பரா வித்தியாலயம் நெட் தான் நெட்ஒர்க் தான் ஓகே இவர் தான் அப்பரா வித்தியாலயம் நெட்ஒர்க் தான் ஓகே அந்த சிலந்தி இருக்க அது அதுல இருந்து வரக்கூடிய சலைவா இம்போர்ட்டடா எக்ஸ்போர்ட்டடா செல்ஃப் அது வீடு கட்டத ஓகே சிலந்தியோட வீட்டுக்கு பேர் என்ன கூடு பாம்போட வீட்டுக்கு பேரு புத்து நம்முடைய புத்துக்கு பேரு வீடு அப்போ நமக்கு கொத்தனார் கட்டி நாம போவோம் பாம்பு மாறி கரைய பாம்பு இருக்கும் அது போல இந்த செலந்திருக்க ஒரு கடன் வாங்காது அதுவே சொந்தமா எடுத்து சொந்தமா கட்டும் இருந்தா அப்படி சொந்தமா வாழணும் அதனால செலந்தி அதுவே நிமித்த காரணம் அதுவே உபாதாரம் கிருண்ணத்தே அப்படி சொல்லது அது மாதிர ஒரு உதாரணம் இன்னொரு உதாரணம் சொல்ல ஓஷய பிரித்திவ்யாம் சம்பவதி எப்படி பூமியிலிருந்து தாவரங்கள் வருகின்றதோ அது போல என்னது தாவரம் பார்க்கறது முடியாது உன் உடம்பு எடுத்துக்கோ இந்த முடி எதுல வந்திருக்கு உன் உடம்புல இருந்து வந்திருக்கிறது புருஷா கேசலோமானி இதெல்லாம் டீட்டெயிலா சொல்றேன் என்ன சொல்றாரு பராவித்யான் பிரம்ம வித்யா அபராவித்யான் அபிரம்ம வித்யா அப்படின்னு பிரம்ம வித்யாவை தவிர சாட்டர்டே சண்டே கிளாஸ் தவிர மீதி எந்த கோச்சிங் போறீங்களோ அந்த வித்யெல்லாம் அபராவித்யா சாட்டர்டே சண்டேக்கு வந்தா அது பராவித்யா அப்படி போட்டுக்கலாம் தெரிஞ்சுத்த ஓகே அப்போ இந்த முதல் கண்டால நான் இங்க என்ன சொல்ற குரு இந்த பரா அபராவினுடைய இம்பார்ட்டன்ஸ ப்ரூவ் பண்ணி போர் டு நைன் மந்த்ரா சொல்றார் ஓகே நாலு ஒன்பது மந்த்ரா சொல்றாரு நாம என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு செக்ஷன்லயும் விஐபி மந்த்ரா சொல்ல போறோம் ஓகே நம்ம இன்விட்டேஷன் இருபத்தி ஓரு பேரையும் நான் படிச்சுட்டேன் இன்விட்டேஷன் போட்டிருக்கீங்க அந்த இருபத்தி ஓரு பேரையும் படிச்சுட்டேன் அப்படி சொல்றோம் யாரு இருபத்தி ஒரு பேர் படிச்சிருக்கேன் அதனால முதல் கண்டால மூணு VIP மந்திர ஒன்னு ஒன்னு மூணாவது மந்திரம் இன்டர்நேஷனல் ஒரு கேள்வி இருக்கிறது எல்லா தெரியுமோ அது மந்திர சிறப்பு ஆறாவது மந்திர அப்படிப்பட்டத பிரம்மத்தை பத்தி விளக்கம் ஆறாவது மந்திரம் என்ன ஏழாவது மந்திரம் அத பத்தின விளக்கத்தை சொல்றது எக்ஸாம்பிள் கொடுக்கிறது அந்த செலந்தி பத்தி சொல்லணும் நமக்கு புரியம் அந்த பிரம்மத்தை பத்தி நிமித்த உபாதனால ரெண்டு மூணு மூணு சொல்லப்பற ஓகே ஒரு பத்து இருபது மந்திர ஒரு இருபத்தி ஒரு மந்திரம் ஆகுது தெரிஞ்சு வச்சுக்கணும் சரி இந்த இரண்டாவது கண்டால இரண்டாவது செக்ஷன் முதல் கண்டா முதல் முண்டக ரெண்டாவது கண்ட செகண்ட் செக்ஷன் அதுல வந்து அபராவித்யாவை விளக்கமா சொல்றாரு அபராவி புரிஞ்சுக்குவோம் அபராவித்யா சேக்ரெட் அண்ட் செக்யுலர் வித்யா அந்த சீக்ரெட் செக்யுலர் வித்யாவை ரெண்டா பிரிக்கலாம் ஓகே என்னது கர்மா அண்ட் உபாசனா கருமா அண்ட் உபாசனா ஓகே அந்த கர்மா அண்ட் உபாசனாவை ரெண்டா பிரிக்கலாம் சகாம கர்மா உபாசனா நிஷ்காமிய கர்மா உபாசனா அப்படி ரெண்டா பிரிக்கலாம் இந்த சகாம கர்மா உபாசனா கர்மா மீன்ஸ் ஆக்ஷன் எனி ஆக்ஷன் இன்க்ளூடிங் ரிச்சுவல்ஸ் உட்பட எனி ஹோமா மத்ததுல எல்லாம் சேர்த்து ஆல் தர்மா அண்ட் உபாசனன்றது வெரைட்டிஸ் ஆஃப் மெடிடேஷன் ஓகே மெடிடேஷன் அண்ட் வெவ்வேறு விதமான ஆக்ஷன்ஸ் நீங்க உங்களுக்கு பலனை கருதி அதை செய்தால் அதுக்கு பேரு சகாம கர்மா பலனை கருதி செய்யறது பலன் எது வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னா இந்த லோகத்துல வேண்டிய எல்லா விதமான ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப் கிரீன் கார்டு வரைக்கும் இந்த லோகத்துல கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் எப்படி கிடைக்கும் அப்புறம் சொர்க்க லோகம் வரைக்கும் போலாம் ஓகே கர்மானால சொர்க்க லோகம் வரைக்கும் போலாம் அப்புறம் ஒன் மோர் இந்த மெடிட்டேஷன் இருக்கேன் அந்த மெடிட்டேஷன் பண்ண சொர்க்க வரைக்கும் போலாம் ஓகே சொர்க்கத்துல என்ன ஆகும் இம்ப்ரூவ்மெண்ட் அங்க வந்து இந்த டைலா அடிக்க வேண்டாம் அந்த புருவம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஒண்ணும் செய்ய வேண்டாம் இதுக்கு நடுவில் வந்து இந்த ப்ளூ ஒண்ணு போடுவா அதெல்லாம் நீ ஒண்ணுமே பண்ணாம் ஓகே அங்க போய் இதுல இருக்க எங்க அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி போவீங்களே பியூட்டி பார்லர் இது பையன் கூட இப்ப போறான் அங்க போய் மணிக்கணக்கா அப்படியா இருப்பான் அதுதான் மெடிட்டேஷன் வந்து இப்படி பண்ணுவாரு என்ன சொன்னாலும் ஜீவன் நானும் பார்த்தேன் நீங்க போனீங்க உங்களுக்கு அவர் டு கெதர் அங்க உள்ள உட்காந்துருப்பான் நான் வந்து இவன் விடுங்க வந்து எத்தனை பேருக்கு இப்படி ஏ பண்ணி இருப்பான் அது ஆச்சரியமா இருந்தது பொறுமை இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணாமையே பியூட்டியா இருக்கலாம் ஆறு வாரம் தடவாமையே பியூட்டியா இருக்கலாம் அதே டயத்துல முதுகு வலி வராது கழுத்து வழி வராது இந்த பக்கம் தேயாது அமிர்த பானம் குடிச்சுட்டா இருக்கலாம் அப்படி சொர்க்க வரைக்கும் உனக்கு கிடைக்கும் இது எதனால கர்மா அண்ட் உபாசன வேதமே சொல்றது நல்லா பண்ணு நல்லா பண்ணுற மேல வரைக்கும் போ அப்படின்னு சொல்ற ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்றது பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் பத்தி விளக்குறது நைசா மந்திரம் அப்படியே பூஸ்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி கடைசில புடிச்சு தள்ளிபுடுவான டிக்கெட் திருப்பி கூவன் நதி அருகில் அந்த குடிசெல்லாம் கட்டி மாடு எல்லாம் கட்டிருக்காங்க அது கிட்ட தள்ளி விட்டுருவான் அனித்திய பலன் இது தெரிஞ்ச உடனே இது போராது அப்படி சொல்லிட்டு இதையே நிஷ்காமிய கர்மமா பண்ணலாம் ஓகே நிஷ்காமிய உபாசனையா பண்ணலாம் என்ன பண்றது அது வந்து மெட்டீரியல் வெல்த் எல்லாம் இந்த நிஷ்காமியமா அதே கர்மத்தை அதே உபாசனையா ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது இன்னர் சைட்ல பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கிறது ஓகே அதாவது உங்களுக்கு மனசு காம குரோத லோப மோக மத மாச்சரியம் இது இருக்க அது வந்து இது டிஸ்ட்ராய் பண்றது எது நிஷ்காமிய கர்மா நிஷ்காமிய உபாசனா நம்ம மைண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரென்த் கொடுக்கிறது மொராலிட்டி கொடுக்கிறது அது இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட் ஓகே அதுக்கப்புறம் மைனஸ் பாயிண்ட் என்ன ரெண்டுத்தினுடைய மைனஸ் பாயிண்ட் இது ரெண்டும் நமக்கு மோட்சத்தை கொடுக்காது ஞானத்தை கொடுக்காது பர்மனண்ட் ஜாய் கொடுக்காது முழு மன நிறைவை கொடுக்காது சித்த சுத்தி கொடுக்கும் நிஷ்காமியமா பண்ணா காமியா பண்ணா எல்லா விதமான மெட்டீரியல் ஐட்டம் கொடுக்கும் ஆனா அது ஞானத்தை கொடுக்காது தியானம் பண்றதுனால நீ மோட்சம் கிட்டாது ஓகே அப்போ என்ன குறிப்பு இந்த தியானம் மோட்சத்துக்கு வேண்டிய யோக்கியத்தை கொடுக்கும் மா பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் போது அந்த விஷயம் புரியும் பிரமாணத்தினால தான் கிடைக்கும் இது மஞ்சள் கலர்னு எப்படி வச்சு சொல்றீங்க கண்ணு பிரமாணம் ஓகே நான் மூக்காலேயே பார்த்து மஞ்சள் சொல்லுவேன் நபர் புரியுது முடியாது அப்போ கண்ணு பிரமாணம் என்ன பிரமாணம் குரு சாஸ்திர விசார உபதேச சிரவணம் சிரவணத்தினால தான் இந்த ஞானம் கிடைக்கும் என்ன சிரவணம் சிஸ்டமேட்டிக் டீச்சிங் ஓகே அதுக்கப்புறம் தீர்க்காலமா உட்கார்ந்து குரு கிட்ட கேட்கணும் தீர்க்க காலமா கேட்கிறேன்னா விட்டு விட்டு கேட்கக்கூடாது தொடர்ச்சியா நைரந்தரிய தொடர்ந்து கேட்கணும் இப்ப விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்ப உற்சவம் சொல்லுங்க அப்ப வரேன் ஜாத்ரா ஜாத்ரா சொல்லுவா கிராமத்தில் பண்டிகை பண்டிகை வருவான் அப்படி அப்படி அப்படியா வாங்க இப்ப இப்ப போயிட்டு அடுத்த பண்டிகை வரேன் பாருங்க அப்படி சொல்லிங்க அப்படியாவது ஏன்னா நமக்கு வந்து நிறைய ஜென்மம் பாக்கி இருக்கிறது புரியதான் நோ ப்ராப்ளம் ஒன்னே ஒண்ணு கண்டிஷன் நெக்ஸ்ட் ஜென்மா நீங்க வருவீங்களா இப்படியே கேட்டு கேட்டு பழக்கம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஜென்ம நீங்களே டீச் பண்ணிருந்தா கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அப்படி கூப்பிட வேண்டாம் அங்க யாராவது டீச்சர் இருப்பா கேட்டுக்கோங்க சொல்ல வர சரி அதனால தொடர்ந்து கேட்கணும் நீண்ட காலம் கேட்கணும் சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும் சாஸ்திர பேஸ்டு குரு டீச்சிங் இருக்கணும் அவரு மாதிரி ஏதாவது சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு ஓகே இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் வந்து கர்ம உபாசன நமக்கு கொடுத்து அதன் மூலயமா என்ன கொடுக்கிறது இந்த செகண்ட் செக்ஷன் என்ன பண்றது மெதுவா இதெல்லாம் விளக்கமா சொல்லி ஒரு கிக் கொடுக்கிறது கிக் கொடுத்தயோகா அப்படின்னு பத்தாவது மந்திரத்தில் சொல்லி முடிக்கிறது ஓகே இங்க என்ன பண்றது ஒண்ணுல இருந்து பதினோரு மந்திரம் இருக்க அது வந்து பராவித்யா அபராவித்யா விளக்கமா சொல்றது ஓகே பன்னெண்டு பதிமூணு வந்து இந்த அப்பரா வித்யாவிலிருந்து பராவித்யாக்கு எப்படி டிராவல் பண்றது அத பத்தி சொல்லிக் கொடுக்கிறது அப்போ சகாம கர்மாவை நாம பண்ணணும் நிஷ்காமிய கர்மாவா பண்ணணும் சகாம கர்மாவை அவாய்ட் பண்ணிட்டு நிஷ்காமிய கர்மாவை டிராவல் பண்ணிட்டு அப்புறம் ஞான யோகத்துக்கு வரணும் எது மாதிரி அவன் தனஞ்சயன் கேட்டானே யார் கேட்டான் அவன் பிர கிடையாது ஓகே அவருடைய குளோஸ் ரிலேஷன் கிடையாது குருவான் நினைச்சுன்னு கேட்டான் ஏன்னா இது வரைக்கும் அவன் பிரஸ் ரிலேஷன் யாரு கிருஷ்ணா அண்டு தனஞ்சயன் ஓகே அவன் சொன்னா நிச்சிதம் புரூஹிதன்மே ஏ கிருஷ்ணா குருவே ஓகே ஏ கிருஷ்ணா இங்க வராது என பக்கத்தில் பின்னாடி தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் நான் உன்னுடைய சிஷியனாயிட்ட ஓகே இது வரைக்கும் ஒண்ணு கிருஷ்ணா மடையா அடியா எல்லாம் சொன்னா சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன் சொல்ல முடியும் ஒரே இடத்துல வந்து நம்ம வெரி கிளோஸ் பேசுறது தான் பேச முடியும் வேற எங்க பேச முடியாது அதனால அதனால நிச்சயம் எது நிச்சயமோ எது மேலானதோ எது சிறப்பானதோ அதை மாத்திர சொல்லு நான் ஒரு ஜட்ஜி கிளாஸ் எடுத்தேன் யோகா கிளாஸ் அவர் கடைசியாக பிறகு ஒரு வார்த்தை இப்ப நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட் அதனால நீங்க தைரியமா சொல்லலாம் இது கொடுத்துட்டார அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படி இது நம்ம நாட்டோட ஆட்டிடியூட் அது இந்த மண்ணோட தன்மை அது அவர் வந்து நாஸ்திகரம் எத்திஷ்ட கூட நம்முடைய அதோகா போனா முஸ்லீம் கண்ட்ரி எல்லாம் பயப்படுறாங்க கண்டிப்பா கல் கன்வெர்ட் ஆகிடுவாங்க கல்ச்சருக்கு அதனால யோகா வரக்கூடாது யோகா வரக்கூடாது அதுக்கப்புறம் இப்ப வந்து சில பேர்ல ஒத்து இருக்கான் ஓகே அதனால இந்த சாதனையில நான் இது புரிஞ்சா தான் அதாவது என்ன புரியணும் கர்மா உபாசனா அனித்திய பலன் இது நல்லா புரிஞ்சாதான் நிஷ்காமிய கர்மாவுக்கு போக முடியும் இது புரியாத வரைக்கும் நமக்கு எத்தனை பண்ணினாலும் ஸ்பிரிச்சுவல் கிடையாது சகாம கர்மா சகாம உபாசன பண்ணிட்டு வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் கிடையாது யு ஆர் த ரிலீஜியஸ் பர்சன் எப்ப வந்து சகாமிலிருந்து நிஷ்காமியமா வரைங்களோ என்ன நிஷ்காமியப்படும் இதெல்லாம் புரிஞ்ச உடனே நாம் என்ன செய்வோம் நம்முடைய பிரயர் எப்படி இருக்கும் அன்ன சதா பூர்ணே சங்கர பிராண வல்லிய சித்தியர்த்தம் இது முன்னாடி தெரியவே தெரியாது இந்த மந்திரம் இப்படி ஒண்ணு இருக்குன்னே நமக்கு தெரியாது ஓகே இதெல்லாம் வந்த பிறகு சகாம கர்மம் எல்லாம் சொன்ன பிறகு ஓ பிரேயர் பண்ற ஸ்டைலே மாறிடும் நம்ம பகவான் இப்ப பாக்குற நோக்கமே டிஃப்ரெண்டா இருக்கும் சகாம கர்மா சகாம உபாசனா ப் ஸ்பேஸ் செகண்ட் ஸ்பேஸ் வந்து நிஷ்காமிய கர்மா நிஷ்காமிய உபாசனா தென் தேர்ட் ஸ்பேஸ் வந்து வேதாந்த விச்சாரம் ஓகே அதனால வேதாந்த விசாராக்கு எப்படி போகணும்ன்றத லீட் பண்றது இந்த ரெண்டாவது செக்ஷன் அதுல பனிரெண்டாவது மந்திரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மந்திரம் அது என்ன சொல்றது இந்த பனிரெண்டாவது மந்திரம் Very very important popular Karma வெரி வெரி இம்பார்ட்ட பாப்புலர் மந்திரம் பரிட்சலோகா கர்மிதான் பிராமணிய வித்தம் சூமேவிகே சமிப்பாணி ஸ்ோத்திரம் ப்ரமனிஷ்டம் குறஞ்ச பட்சம் இந்த மந்திரத்தையாவது மனபடம் பண்ணிச்சு ஓகே வச்சுக்கணும் இது வந்து உபனிஷத்து அட்வைஸ் பண்றது நீ என்ன பண்ணணும் குரு அடையணும் எப்படிப்பட்ட குரு அடையணும் எப்படிப்பட்ட சிஷ்யா போனோம் பிரிப்பேர் பண்ணிட்டு போனோம் அதெல்லாம் இது சொல்றது அதனால இந்த செக்ஷன்ல நமக்கு என்ன மந்திரம் இருக்கிறது இம்பார்டன் மந்திரா விஐபி மந்திரா ஒன்லி ஒன் மந்திரா பன்னிரெண்டாவது மந்திரா இது மந்திரி பி மந்த் VERY VERY இம்பார்ட்டன் இம்பார்டன் மந்திர ஓகே மூணாவது செகண்ட் மூணாவது கண்டா மூணாவது செக்ஷன் நாலாவது செக்ஷனும் ரெண்டும் ஒன்னு தான் அதாவது பரவித்யா ஆர் இந்த பராவித்யாவை அறிமுகப்படுத்துறது ஓகே பரவித்யா ஆர் பராவித்யா அறிமுகப்படுத்துறது மூணாவது கண்ட நாலாவது கண்ட ஓகே சரி மூணாவது இந்த இரண்டாவதுனடக்கத்துல வெரி வெரி இம்பார்ட்டன் செக்ஷன் அதாவது இந்த இரண்டாவது முன்தக்கம் அதாவது செகண்ட் சாப்டர் இருக்க வெரி இம்பார்ட்டன் அதுதான் உபனிஷத்து கருத்தை பத்தி சொல்றது என்ன மைய சொல்றது பிரம்ம ஜகத்துக்கு காரணம் அப்படி அறிமுகப்படுத்து இந்த ஹோல் யூனிவர்ஸுக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னா பிரம்மன் இந்த சிருஷ்டி பிரகரணத்தை பத்தி ஒன்பது மந்திரம் சொல்றது அந்த சிருஷ்டி பிரகரணம் எப்படி சொல்லப்பட்டது சூட்சம பூத சிருஷ்டிகி சூட்ச பௌதிக சிருஷ்டி ஸ்தூல பூத சிருஷ்டி ஸ்தூல பௌதிக சிருஷ்டிகி ஈஸியா இருக்கும் தெரியாதுங்க அப்புறம் நோட்ஸ் பார்த்துக்கோங்க சூட்ச பூத சிருஷ்டி சூட்சம பௌதிக சிருஷ்டி ஸ்தூல பூத சிருஷ்டி ஸ்தூல பௌதிக சிருஷ்டி இது நம்ம பார்த்து அனுபவிக்க பஞ்சபூதம் சூக்மமா இருந்தது சூக்மத்திலிருந்து அது எப்படிப்பட்டது தொலைச்சாம் பாரு அப்படி நம்ம மைண்ட்ல இருக்கும் அது அவனுக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும் இருக்கிற உறவே நாலஞ்சு பேர் தான் இருக்கிறது ஓகே அந்த உறவும் கெண்டு போயிடும் அதெல்லாம் சூக் பகவான் வச்சிருக்கான் ஓகே அது பேரு சூட்சமா பௌதிக சிருஷ்டி அப்புறம் பூத சிருஷ்டி அந்த ஸ்தூல பூத சிருஷ்டியிலிருந்து சிருஷ்டி வந்தது அந்த சிருஷ்டிய ரெண்டா பறிக்கும் சர அச்சர சேதனம் அச்சேதனம் இதெல்லாம் வந்து என்னது அச்சேதனம் என்ன ஓகே நீங்களா எப்படிப்பட்டது சேத்தனம் கிளினா வலிக்கிறது அந்த மரம் செடி கொடி எல்லாம் சேத்தன சதுர்வேதம் இந்த சர்தம் கூட யாரோ அவ இன்டலக்டுதமும் பிரம்மத்து கிட்ட இருந்தது வந்தது அப்படின்னு சொல்லிச்சு அப்போ சர சேதனமாக இருக்கிற மந்திரத்தை ரெண்டு ஒன்னு ஏழாவது மந்திரம் ஓகே அச்சேதனத்தை பத்தி இந்த பூத சிருஷ்டி சமுதிரம் வந்தது மழை வந்தது எல்லாத்தையும் எட்டாவது மந்திரம் ஓகே இது ரெஃபர் பண்ணிக்க ஒன்பது மந்திரம் சொல்லி பத்தாவது மந்திரத்தில் கன்குளூஷன் பண்றது ஓகே பத்தாவது மந்திரத்தில் என்ன கன்குளூஷன் பண்றது பிரம்மன் ஜகத்து காரணம் பிரம்மன் தான் காரணம் ஜகத்து காரியம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் மந்திர வெரி இம்பார்ட்டன் மந்திர ஏன்னா காரணமில்லாமல் இல்லாமல் காரியம் கிடையாது அப்படி சொல்லி இதல என்ன சொல்லிச்சுன்னா இந்த மந்திரம் இந்த பானை இருக்க வித்வுட் கிளே நோ பாட் கரெக்டா சோ இதுல களிமண் இல்லைன்னா பாட்டு கிடையாது ஓகே நீங்க இத பார்த்திருக்கும் போதே எதை பார்த்து இருக்கீங்க பானையை பார்க்கும் களிமண்ணை தான் பார்க்கிறோம் கரெக்டா நீங்க களிமண்ண பார்த்துட்டு களிமண் சொல்றதில்ல இதுக்கு பேரு பானைன்னு சொல்றோம் ஓகே இந்த பானைக்கு உண்டோ கிடையாது எக்ஸிஸ்ட் கிடையாது ஓகே அதுக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்ட் கிடையாது களிமண் இல்லைன்னா பானை கிடையாது கரெக்டா களிமண் இல்லைன்னா பானை கிடையாது பானை இல்லாம களிமண் இருக்க முடியும்ரெக்டளிமண் தான் இது சத்தம் இதுல Only பானை என்றது நாம நகை போட்டிருக்கீ நகை இருக்க நகைக்கு அதிஷ்டானம் இருக்கிறது எது தங்கம் ஓகே நகை என்றது என்ன நேம் அண்ட் பார் ஓகே நீங்க போகும்போது தங்கத்தை நகை எடுத்து எல்லாரும் வெறும் நாம ரூபம் மாத்திரம் அதுக்கு சத்தா கிடையாது அதனால பானை என்பது இல்லை இருப்பது களிமன் மாத்திரமே அப்போ இதுல இருந்து டிரைவ் பண்றது என்னன்னா பிரம்மன் மாத்திரம் இருக்கிறது ஜகத் என்பது சப்பா அது இல்ல உண்மையிலே இல்ல நாம ரூபமா இருக்கிறது என்னது முழு பூசணிக மறைக்கிற மாதிரி இருக்கிறது நான் பார்த்த அனுபவிச்சிருக்கீங்க ஹோல் ஜகத் கிடையாது கிடையாது அதுக்கு அது சொந்தமா எக்ஸிஸ்ட் கிடையாது பிரம்மன் தான் அதுக்கு சத்தா இருக்கிறது அது நாம ரூபம் மாத்திரம் இருக்கிறது நேம் அண்ட் பார் உண்மையிலே கிடையாது அப்போ பிரம்மன் வாஸ் பிரம்மன் பிரம்மன் வில் பி அப்படின்னு சொல்லு இதுல என்ன மந்திரம் மந்திரம் ரெண்டு முதல் மந்திரம் மந்திரம் ஓகே நம்பர் ஒன் ரெண்டு ஒன்னு ஒன்னு மந்திர சிருஷ்டி ஸ்திதி பத்தி சொல்லு ஓகே செகண்ட் மந்திரம் மந்திரா சா சங்கர் அடிக்கடி கூட பண்ணக்கூடிய மந்திர ரெண்டு ஒன்னு ரெண்டு ஒன்னு பிரம்மசூத்தில விசாரம் பண்ணக்கூடிய மந்திரா இது அவ்வளவு இம்பார்டன் மந்திர ஓகே அதுல பிரம்மத்தை பத்தி விளக்க வருது ஓகே அதுக்கப்புறம் என்ன ரெண்டு ஒன்னு பத்து இந்த சிருஷ்டி பத்தின ஐடியா சொல்றது அத்தியாரோபம் அபவாதத்தை பத்தி விளக்கக்கூடிய மந்திரம் பிரம்மன் தான் காரணம் ஜகத் காரியம் அந்த காரியமும் காரணம் சார்ந்து இருக்கிறது அதனால சார்ந்து இருப்பது என்பது நாம ரூபம்தான் நாம ரூபம் உண்மையிலே கிடையாது இருக்கிறது களிமண் தவிர வரத்துக்கு முன்னாடி களிமண் இருந்தது இப்பயும் களிமண் இருக்கிறது இது உடைஞ்சாலும் களிமண் இருக்கும் இந்த பானை முன்னாடி கிடையாது பின்னாடி இருக்கப்படுறதுல நடுவில் மாத்திரம் இதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் வேண்டியிருக்கிறது அதுவும் கிடையாது அப்படின்னு இந்த செக்ஷன் முடிஞ்ச நெக்ஸ்ட் போர்த் செக்ஷன் போர்த் செக்ஷன் திருப்பி பராவித்யா பத்தி சொல்றது அந்த பிரம்மன் தெரிஞ்சுக்கிறது இருக்கிற பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா முதல்ல வந்து இதுல இது வந்து களிமன் பர்மனன்ட் பானை வந்து வந்து போகக்கூடிய விஷயம் இது தெரிஞ்சுக்கணும் செகண்ட் வந்து இந்த களிமனை தெரிஞ்சுக்கிட்டா பானையை தெரிஞ்சுக்கிட்டது சமானமாகும் ஓகே அது மாதிரில மூணாவது களிமண் மாத்திரமே இருக்கிறது மூணு விஷயம் ஸ்டெப்ஸ் ஓகே அதாவது காரணம் ஏக்கம் சத்தியம் சர்வகதம் களிமண் ஏக்க களிமண் இல்லையா பானை இருக்கு பானை மெனி இது எல்லாம் என்னது களிமண் இது களிமண் இது களிமண் இது களிமண் பானை நிறைய இருக்கு ஆனா களிமண் எத்தனை இருக்கு ஏக்க களிமண் ஓகே ஏக்கம் சத்தியம் ஏக்கம் சத்தியம் ஓகே இதுல களிமண் இதுல எங்க எங்க வந்து களிமண் இருக்கு மேல இருக்கிறதா கீழே இருக்கிறதா உள்ள இருக்கிறதா எங்க இருக்கிறது உங்க நகையில தங்கம் மேலே இருக்கிறதா நடுவுல இருக்கிறதா எல்லாத்திலயும் இருக்கிறதா மேல மாத்திரம் இருந்தா என்ன கல்யாணி கோல்டு கவரிங் ஓகே அதனால கவரிங் அது ஆனா என்ன இருக்கிறது அது எல்லா இடத்திலும் இருக்கு சர்வகதம் அப்ப சத்தியம் சர்வகதம் ஏக்கம் சத்தியம் சர்வகதம் ஆனா பானைக்கு பானை எப்படிப்பட்டது அநேகம் அனைத்தியம் உடஞ்சா போயிடும் பத்திரமா வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அனித்தியம் அல்பகதம் இது இங்க இருந்தா அங்க கிடையாது அல்பகதம் அப்ப பிரம்மன் எப்படிப்பட்டது பிரம்மன் ஏக்கம் சத்தியம் சர்வகதம் ஓகே ஜகத் எப்படிப்பட்டது அநேகம் அநேக வஸ்து இருக்கிறது அனித்யம் அல்பகதம் ஓகே அப்போ பிரம்மன் எவ்ரிவேர் வித் மீ எல்லா இடத்துலயும் பிரம்மன் இருக்க நம்மகிட்டயும் பிரம்மன் இருக்கிறது அப்போ இந்த பாடி வந்துட்டு போறது சேஞ்சிங் இருக்கிறது இந்த பாடி வந்து நீ சின்ன தெரிஞ்சுக்கிறானே அந்த ஆள் சேஞ்ச் ஆகாம இருக்க அதுவும் அந்த தெரிஞ்சின்ற ஆளுக்கு பேரு கான்சிய All பிரம்மன் சத்து எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ரூப்ல சத் சத் மைக்கீஸ் பிளவரிஸ் இதுக்கு பேர் பிரம்மன் ஓகே ஓகே அந்த சத்து தான் இந்த சித்து சத்தியேவ சித்து சித்தேவ சத்து ஓகே அதனால ஜீவாத்மா தா பரமாத்மா பரமாத்மா தா ஜீவாத்மா அப்படின்றத இந்த மந்திரத்தில் சொல்லி முடிச்சது வளர்க்க என்ன சொல்லு தனுர் கல்பனா பத்தி சொல்றது போய் பட்டு கீழே வந்துடும் அம்பு வந்து வளைஞ்சி இருக்கு அடைய முடியுமோ இலக்கை அடிக்க முடியாது அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அந்த இலக்க வந்து போல இந்த சாஸ்திரம் தான் வில்லு ஓகே சாதகன் அதுல பொருந்திருக்கணும் அவனுடைய மனசு எப்படி இருக்கணும் கூர்மையாக இருக்கணும் ஓகே அப்போ சூட்சம புத்தி வேணும் நேராக இருக்கணும் ஆர்ஜவம் குட் வேல்யூஸ் இருக்கணும் அப்ப குறிக்கோள் லட்சியத்தோட ஏகாக்கரத்தையோட இருக்கணும் சித்த ஏகாக்கரம் இருக்கணும் மனசு குவிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தாதான் முடியும் அப்படி இந்த தனுர் கல்பனா பத்தி சொல்லுச்சு ஓகே அப்பதான் இந்த கிளியர் பிரம்மனை பத்தி தெரியும் அப்ப இதுல வந்து இதுதான் சாரம் ஓகே நெக்ஸ்ட் இதனுடைய விஐபி மந்திரம் என்ன அத சொல்லிடுங்க ஓகே விஐபி மந்திரா 2-2-3, அப்புறம் 4, 11, 12, ஓகே சரி பன்னெண்டாவது மந்திரம் இருக்க பியூட்டிபுல் மந்திரம் அது என்ன சொல்றது பன்னிரெண்டாவது மந்திரம் சர்வம் பிரம்மம் அப்படி சொல்லி முடிக்கிறது ஓகே எப்படி ஞானிக்கு தெரியுது பிரம்மன் எங்க இருக்கிறது முன்னாடி இருக்கிறது பிரம்மன் தான் பின்னாடி இருக்கிறது பிரம்மன் தான் இறது பக்கம் தான் வலது பக்கம் தான் அமிர்தம் பிரம்மம் தக்ண பிரம்மம் உத்தரே ஓகே எல்லா பக்கமும் இருக்கிறது பிரம்மன் தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படி பனிரெண்டாவது மந்திர சொல்லி முடிக்கிறது அப்புறம் ஐந்தாவது செக்ஷன் மூணாவது கண்டால முதல் கண்ட என்ன சொல்றது செக்ஷன் அதனுடைய பலன் என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தமே பலன் என்ன பத்தி சொல்றது ரூபா நோட்ல இருக்கிற சொல்றது முண்டுகோப்பு நம்ம நாட்டோட மோட்டோ தப்பி தவறி முண்டுகோப்பு அந்த சத்தியமேவ ஜெயத்தை முதலீங்களா சத்தியம் தான் ஜெயிக்கும் சத்தியமேவ ஜெயத்தை சத்தியத்தை எம்பசை பண்றது இது லௌகிக வாழ்க்கைக்கு சத்தியம் வேணும் அது தவிர நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சத்தியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அதனால இங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்ஷி கல்பனா பத்தி சொல்லிச்சு பக்ஷி கல்பனா என்ன ஒரு மரத்தில் ஒரு மரத்தில் ரெண்டு பறவை ரெண்டு பறவை எல்லாம் பாட்டுல கேட்டிருக்கீங்களே அந்த ஒரு பறவை என்ன ஒரு பறவை ஒரு பறவை ஜீவாத்மா இன்னொரு பறவை பரமாத்மா சாட்சி பறவை ஓகே இன்னொரு பறவை ஜீவாத்மா பறவை அது என்ன பண்ணோம் சுகத்துக்கா அனுபவிச்சிடணும் அப்பப்ப காய்க எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உத விழுங்க வந்துருக்கு மேல அடிச்சு அணிச்சுன்னு காசிக்கு போக சன்னியாசின்னு சொல்லிட்டு சர்பத்து கொடுப்பா இல்ல அந்த மாதிரி உதப்பட்டு இவ்வளவு சம்சாரம் இருக்கா இந்த உலகத்துல நான் இங்கே வந்துடுவேன் அப்படி சொட்டு வரணும் ஏழாவது மந்திரமும் முக்கியமான மந்திரம் ஓகே அது ஏன் முக்கியமான மந்திரம் பிரம்மத்தை பத்தின விளக்கம் கொடுக்கணும் பிரம்ம லட்சணத்தை திருப்பி சொல்றது இந்த மந்திரம் அதுக்கப்புறம் கடைசி செக்ஷன் சிக்ஸ்து செக்ஷன் 6th செக்ஷன் சாதனா அண்ட் பலத்தை பத்தி காலம்பறையை நம்ம பேசினோம் இந்த முமுட்சுத்துவம் இருக்கிறதுக்கு முமுக்ஷு ரொம்ப இம்பார்ட்டன் விழுந்துட்டா என்ன விரும்புவோம் ஒரு மூச்சு ஒரு மூச்சு இதை தவிர தண்ணிக்குள்ள இருக்கும்போது வேற ஏதாவது விரும்புவோமா வேற ஏதாவது விரும்புவோமா நோ நவர் தண்ணிக்குள்ள போட்டு அமுத்து இருக்கும்போது உனக்கு வேற ஏதாவது வேணுமா நேத்தி கொடுத்த கடனை பத்தி இதை பத்தி எல்லாத்தையும் தலையில முடியல முடி இருந்து அந்த முடியல நெருப்பு பிடிச்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோ அந்த நெருப்பு பிடிச்சுக்கும் பக்கத்துல சாகட தண்ணி கூவம் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோ நான் பைப்பு வாட்டர்ல போய் குடிப்பேன் எங்க வாட்டர் மாதிரி வாட்டர் இருக்கிறதோ என்ன பண்ணுவான் பழைய காலத்தில் பட்டாசு வெடிப்பான் தெரியுமா வெடி வெடிச்ச பக்கத்தில் சாகடெல்லாம் போகும் பழைய காலத்து கையை விடுவான் அந்த சகதியில் விட்ட உடனே அப்படியே கை ஜில்லுன்னு சரியாயிடும் அந்த நேரத்தில் என்ன அந்த மாதிரி முமுட்சுத்துவம் ஏசார தாபம் தீவிரம் இப்ப நமக்கு ஏதோ ஒரு மாடு இருக்குமே அந்த மாதிரி அங்கிருந்து சாதனை பண்ணி நோ இது தேவையில்லைப்பா எனக்கு எது அல்டிமேட் கோல் அதை அடையணும் அப்படின்னு வந்தவன் என்ன கிடைக்கும் ஜீவன் முக்தி விதேக முக்தி கிடைக்கும் இந்த ஜீவன் முக்தி என்ன நம்முடைய நம்முடைய ரிலேஷன்ஸ் பிரெண்ட்ஸ் பிசினஸ் எதுல பெயிலுர் ஆனாலும் இவன் மனசு பெயிலுர் ஆகாது இதும் ஆனந்தமா இருக்கும் யாராவது நம்மளை வந்து ஒரு வார்த்தை சொன்னா கூட இவனால ஒன்னும் அஃபெக்ட் ஆக மாட்டான் ஓகே இவன் வாட்டர் ப்ரூஃப் மாதிரி பயர் ப்ரூஃப் மாதிரி புல்லட் ப்ரூஃப் மாதிரி இவன் ஞானா ப்ரூஃப் போட்டிருக்கான் ஓகே அந்த புல்லட்ல போட்ட உடனே என்ன பேசினாலும் ஒண்ணும் அஃபெக்ட் ஆகும் அப்படி நீங்க இதே லோகத்தில் ஆட்டோல ஏறி அந்த ஆட்டோக்காரங்கிட்ட ஒன்னும் ஆகாது காலையில படுக்கும்போது ராத்திரி படுக்கும்போது இவர் நிம்மதியை தூக்க வரும் நல்ல நிம்மதியா தூங்க வைக்கும் அதனால இதுதான் ஜீவன் முக்தி இந்த ஜென்மத்திலே முழு மன நிறைவு முழு மன நிறைவு ஐ எம் தம்ப்ளீட் இன்னைக்கு ஒரு பொண்ணு எழுதி கொடுத்தா ஐ ஆம் தம்ப்ளீட் அதுவே பெரிய விஷயம் போல இருக்கு அவளுடைய பூர்ணத்து அடையிறது இந்த ஜென்மத்திலேயே இப்பவே இங்கேயே அப்படி ஜீவன் முக்தி விதேக முக்தி என்ன இனிமே பர்த் டெத் கிடையாது புனரபி ஜனனம் புனரபி மரணம் அது கிடையாது ஸ்டாப் ஆயிடும் அவளை தான் எல்லாம் எல்லா விதமான இதுவும் அதோட ஜாயிண்ட் ஆயிடும் என்ன இது கடைசி இல்லையா அதனால மூணு ரெண்டு நாலு மூணாவது முண்டக்க இரண்டாவது கண்ட நாலாவது மந்திரம் ஓகே ஓகே இந்த நாலாவது மந்திரத்தில் மா பலகீனேன லப்யா பலகினன் ஒரு நாளும் இந்த ஞானத்தை அடைய மாட்டான் இன்னர் ஸ்ட்ரென்த் வில் பவர் அப்புறம் புத்தி பலம் ரெண்டு வேணும் அதனால அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்யூஸ் ஓகே ஆறாவது மந்திரம் ஒரு இம்பார்ட்டன் சன்னியாசிக்கு பல்கம் கொடுக்கிற மந்த்ராது அதில் பேக் பண்ணி என்னெல்லாம் செய்யணுமோ அதை பத்தி சொல்லக் கொடுக்கிறது வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தாக அப்படி சொல்றது ஓகே சுத்த சத்துவாக அந்த மைண்ட் எப்படிப்பட்ட மைண்ட் இருக்கணும் அதுவேஷன் அப்படிப்பட்ட மைண்ட் சாந்த மைண்ட் வேணும் சத்துவ மனசு வேணும் அப்படிலாம் சொல்லிச்சு ஆறாவது மந்திரம் அதுக்கப்புறம் வந்து எட்டாவது மந்திரம் ஒரு சமுத்திரத்தை பத்தி ஆறு பத்தி சொல்றது கங்கா யமுனா சரஸ்வதி இல்லையா காவேரி தாமிரபரணி தாமிரபரணினா தாமிரம் இருக்கும் அதுல ஓகே இந்த பக்கம் பிரம்மபுத்ரா இந்த பிரம்மபுத்திரா ரிவர் இருக்க ரொம்ப அற்புதமான பிரம்மபுத்திரா வாட்டரை நம்ம மூணு சதவீதம் மேக்சிமம் பயன்படுத்தணும் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் யூஸ்ல போறோம் புரியதா அப்படி இந்த நதியா இணைச்சாலே பெரிய விஷயம் இருக்கும் இருக்கட்டும் இந்த நதி என்ன பண்றது இந்த கூம் நதியை பார்த்து யமுனா நதி சிரிக்கிறது அப்படின்னு தள்ளிப்படி நான் வந்து நதி சொல்லு அப்படின்னு இது நதியா இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே போகுது அது எங்க போய் சேர்றது நதி எங்கே போகிறது கடலை தேடி கடலை தேடி போய் அங்க ஐக்கியமான ஒண்ணு என்ன கூவும் கிடையாது கங்கா கங்கா கிடையாது யமுனா யமுனா கிடையாது சரஸ்வதி சரஸ்வதி கிடையாது எல்லாம் தன்னுடைய நாம ரூபத்தை இழந்து சமுத்திரத்தோட ஐக்கியமாகிறது அப்படி உபனிஷத்து அந்த மந்திரத்தில் பியூட்டிபுல்ல சொல்லு நாமரூப விகாய நாமரூபத்தை விட்டு அது சமுத்திரத்துடன் இரண்டரை கலந்து விடுகிறது அது ஞானி தன்னுடைய நாம ரூபமாகிய ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரத்தை விட்டு அந்த ஆத்ம சைத்தன்யத்தோட இரண்டரை கலக்கிறான் மூமெண்ட் கிடையாது என்ன செய்யணும் மூவ் ஆகி போய் கலக்குமா அப்படி இந்த ஸ்பேஸ் மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும் என்ன ஆகுமா அனர்த்தம் ஆகும் ஓகே அது மூவ் ஆகாது அப்ப இது பாட்டு ல் மீனிங் என்ன ஐமால்னஸ் மார்டாலிட்டி இதெல்லாம் ஒரே கவலை சம்சாரம் நான் ரொம்ப குறையோடவன் இது ரொம்ப பெருசா இருக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கையா இது என்ன பண்றது பாட்டு உடஞ்ச உடனே ஐ எம் தர்வைடிங் ஸ்பேஸ் பியூட்டிபுல் ஓகே சோ இரண்டரை கலந்துட அப்படி இந்த சமுதிரத்தில் சொல்லி அதுல முடிக்கிறது இது எட்டாவது மந்திர அதுக்கப்புறம் ஒன்பதாவது மந்திர என்றது ஸ்டேட்மெண்ட் இது வேதாந்தோட ரொம்ப இம்பார்டன் மந்திரம் பிரம்ம பிரம்ம வேத பிரம்ம இவ பவதி பிரம்மத்தை தெரிஞ்சுடனா நீ பிரம்மன் ஆகலாம் அப்ப நம்ம கழுதியை தெரிஞ்சுடா எது ஆகலாம் கழுதி ஆகலாம் குயில தெரிஞ்சுடா குயில் ஆகலாம் மைக்ரோ பயாலஜி படிக்கிறோம் மைக்ரோஸ் தெரிஞ்சா இது கிளாஸ்ரோ நான் மைக்ரோ பயாலஜி ஸ்டூடெண்ட் அதனால நான் மைக்ரோஸ் ஆகிட்டேன் அதை பத்தி தெரிஞ்சு உபனிஷத்து சொல்றது இனி எதை தெரிஞ்சுட்டோ அது ஆக என்ன சம்பந்தம் பேசிருக்க உன்னை தெரிஞ்சுன்னா அது எப்படி ஆக முடியும் இந்த அங்கிரஸ் வந்து ஏதாவது என்ன சொல்றாரு ஒரு அங்கிரசு உன்னை தெரிஞ்சிருந்தேன்னா நான் அதுவாக முடியும் என்ன அர்த்தம் இல்லையா சொல்ற புரியுது ஏ அப்போ சங்கரா சொல்ற ஒரு கால் நீ பிரம்மனா இருந்து அதை மறந்து இப்ப தெரிஞ்சிருந்தேன்னா அதுவாக முடியும் ஒரே பாசிபிலிட்டி எது மாதிரி கர்ண மகாராஜா மாதிரி கர்ண மகாராஜா ஏற்கனவே சத்திரிய மகாராஜா ஆனா அவன் வந்து கீழ்கூடத்தவனா நினைச்சிருந்ததுனால சம்சாரம் அப்போ டீச்சர் குந்தி போய் டீச்சிங் பண்ணதுனால எந்த விதமான எமோஷனோ எந்த விதமான அவனுடைய சத்திரியா ஒண்ணும் மாறலை சத்திரியன் ரெகக்னைஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான் புரியுது ஏற்கனவே இருந்து இப்ப மறந்து இருந்தா உள்ள ஒழிய நான் மாற முடியும் அப்ப நீ பிரம்மனா இருக்கிறாய் ஓகே அசி நீ இருக்க வந்து எல்லாம் ஒரு என்ன ஆயிடும் எங்க ஆயிடும் பிரம்மன் ஆயிடும் ஒன்னும் அப்பயும் வயசாக இந்த பக்கம் வலிக்கும் தொண்டலிக்கும் எல்லாம் வலிக்கும் ஆனா கூட சரீரத்தில் இருக்கும் நீ வரத பிரம்மன் ஓகே பிரம்ம வேத பிரம்ம இவ நான் பிரம்மன் இப்பவே நீ பிரம்மன் தான் ஓகே நான் அதை மறந்து விட்டேன் அதை ஞாபகப்படுத்த ஸ்லோகம் இந்த மந்திரம் அழகா சொல்லி தரத்தி சோகம் தரத்தி பாப்மானம் அதனால உங்களுடைய சம்சாரம் விழுந்து நீ ஜீன் முக்தி அடைந்து விதேக முக்தி அடைந்து இந்த சம்சார சமுதிரத்தை கடப்பாயாக அப்படி சொல்லி இந்த ததே தத் சத்தியம் ததே தத் சத்தியம் இது சொல்றது முற்றிலும் உண்மை இது வந்து உனக்கு வந்து இப்படி இருக்கும் கூட சொல்றதுல இருந்து அதர்மனவேதம் கம்பைன் பண்ணி சொல்றதுல சொல்றதுதான் அதனால இதை நான் சொல்லுகிறேன் அதனால இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்குங்க அப்படி சொன்ன இந்த பரம்பர ஞான நமக்கு கொடுத்த அந்த ஞானிகளுக்கு ரிஷிகளுக்கு சாது மகாத்மாக்களுக்கு நமஸ்கரிக்கிறேன் நம பரமரிஷிப்யா நம பரமரிஷிப்யா சொல்லி இந்த இதையும் நாமும் முடிப்போமாக ஓ பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே ओम शांति शांति शांति பூர்ணிய பூர்ணமாயூமேவிஷே ஹரி வோகு நம ஹரி வோ